ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் தொடர்ந்து சந்தியாவந்தனத்தில் காயத்ரி ஜபத்தினுடைய முக்கியத்துவத்தையும் ரொம்ப பிரதானமான காயத்ரி ஜபம் செய்யறது முறையையும் பார்த்துன்னு வரோம் நாம் காயத்ரி மந்திரத்தை எப்படி ஜபம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம் அடுத்ததாக முக்கியமான விஷயம் இந்த ஜபம் பண்ணுற பொழுது என்னென்று ஜபம் பண்ணணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது ஆவர்த்திய கணையேன் மந்திரம் ஜபேச் அங்குலி பருவபிஹி ஜபஸ்யாவர்த்தி கணனே புண்ணியசங்கியா நவித்தியதே அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் நமக்கு காண்பிக்கிறது அதாவது எந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுற பொழுதும் என்னின் தான் ஜபம் பண்ணணும் அதான் தமிழில் சொல்கிற வழக்கம் ஆற்றுல போட்டாலும் அலந்து போடும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாள் அது மாதிரி எங்கே போட்டாலும் அலந்து போடணும் எண்ணி தான் போடணும் அது மாதிரி ஜபம் பொழுதும் என்னின் தான் ஜபம் பண்ணணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது அது இந்த காயத்ரி மந்திரத்துக்கு ரொம்ப முக்கியம் ஜபஸ்ய ஆவர்த்தி கணனே புண்ணியசங்கியா நவீத்தியது அப்படி என்னின்று நாம் காயத்ரி ஜபம் பண்ணுறதுனால அதிலிருந்து வரக்கூடியதான புண்ணியத்துக்கு அளவே இல்லை அப்படின்னு ரிஷிகள் நமக்கு சொல்கிறான் எண்ணாமல் ஜபம் பண்ணினால் அது உதுந்து போய்டுறது அப்படின்னு சொல்கிறான் ஒரு அப்படி ஒரு பாசி கோக்கணும் ஒரு நூலில் அப்படின்னா நுனியில் ஒரு முடிச்சு போட்டுவிட்டு அப்புறம் பாசியை கோக்கணும் அப்போதான் நூலில் நிற்கும் பாசி அதை முடிச்சு போடாமல் விட்டுட்டால் விழுந்துடும் எல்லாம் உதிர்ந்து போயிடும் அது போல தான் நாம் ஜபம் பண்ணுற பொழுது என்னின்று ஜபம் பண்ணினால் கணக்கில் வரும் எண்ணாமல் ஜபம் பண்ணினால் அது உதிர்ந்து போயிடும் நமக்கு பலனை கொடுக்காமல் போய்டும் மேலும் எப்படி இந்த காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணணும் எப்படி எண்ணிக்கிறது அப்படின்னா கை கால்கள் கை எண்ணிக்கணும் அப்படின்னு நம்முடைய ரிஷிகள் நமக்கு காண்பிக்கிறேன் பர்வபிஷ்ட ஜபப காரியா நாங்குலீனாம் நிபாத்தனை தன் நிபாத்தைஸ்து எஜ்ஜப்தம் சர்வம் வித்யா ததாசுரம் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அதாவது காயத்ரி ஜபம் பண்ணுற பொழுது எப்படி எண்ணிக்கணும்னா உள்ள ரேகைகளை வச்சுண்டு எண்ணிக்கணும் விரல்களை மடிச்சுண்டு எண்ணப்படாது காயத்ரியை ரேகையில் வச்சுண்டுதான் எண்ணணும் அப்படி விரல்களை மடித்து எண்ணினால் அது ஆசுரமாக அசுர சக்தி சேர்ந்ததாக அந்த ஜபம் ஆகினாலே கையில் உள்ள ரேகையை எண்ணின்று ஜபம் பண்ணணும் பர்வபிஸ்து ஜபே தேவீம் அந்நியமஸ்மிருத காயத்ரியாக வேதமூலத்துவாது வேத பருவசுகீயத்தே அதாவது அந்த கையில் ரேகைகள் இருக்குது ஒவ்வொரு விரல்லையும் மூணு மூணு ரேகை இருக்குது பார்த்தா தெரியும் அந்த ரேகையில் நம்முடைய கட்ட விரலை வச்சுத்தான் எண்ணி ஜபம் ஏன் அப்படின்னா அதில் பெரிய ரகசியம் இருக்குது என்னென்னா காயத்ரியாக வேத வேத பர்வசுகீயதே நாம் வேத மந்திரங்களை சொல்ற பொழுது அதில் மூன்று விஷயங்கள் இருக்குது ஒரு ஒரு மந்திரம் ஒரு ஒரு அக்ஷரத்தையும் சொல்கிற பொழுது அதில் மூன்று விஷயங்கள் அதாவது முதல்ல அந்த அக்ஷரம் எங்கேருந்து உற்பத்தி ஆறுது அப்படின்னா நம்முடைய சுவாசத்திலிருந்து உற்பத்தி ஆறுது நம்முடைய மூச்சு காற்றிலிருந்து அந்த அக்ஷரம் உற்பத்தி ஆகி வெளியில் வர்ற பொழுது நம்முடைய நாக்கு நம்முடைய வாயில் ஒரு ஒரு இடத்துல பட்டால் அந்த அக்ஷரம் உருவாகுது உற்பத்தி ஆறுது அப்படி வெளியில் வருது அதில் மூன்று விஷயங்கள் இருக்குது முதல்ல சப்தம் ரெண்டாவது அக்ஷரம் மூன்றாவது ஸ்வரம் இந்த சப்தம்ங்கிறது நம்முடைய சுவாசத்திலிருந்து உற்பத்தி ஆறுது அக்ஷரம்ங்கிறது நம்முடைய வாக்கில் நம்முடைய நாக்கு படுற இடத்திலிருந்து உருவாகுறது ஸ்வரங்கிறது நம்முடைய கையிலேருந்து உருவாகிறது அப்படின்னு ரிஷிகள் நமக்கு சொல்கிறாங்க அதேனால்தான் வேத லக்ஷணம்னு படிக்கிற பொழுது இதெல்லாம் சொல்லுவாள் அதெல்லாம் சொல்லி கொடுப்பாள் ஒரு ஒரு அக்ஷரம் ஒரு ஒரு அக்ஷரமும் எங்கேருந்து உற்பத்தி ஆகிறது அந்த ஸ்வரம் எங்கேருந்து உற்பத்தி ஆறுதுன்னு சொல்லுவான் அந்த ஸ்வரங்கள்லாம் எங்கேருந்து உற்பத்தி ஆறுதுன்னா கையில் உள்ள ரேகைகள்லேருந்து உற்பத்தி ஆகிறது ஒவ்வொரு ஸ்வரங்களும் சப்தஸ்வரம்னு சொல்கிறோம் சங்கீதத்தில் ஷட்ஜம் ரிஷபம் காந்தாரம் மத்தியமம் பஞ்சமம் தெய்வதம் நிஷாதம்னு இந்த ஏழு ஸ்வரங்கள் இருக்கே இந்த ஏழு ஸ்வரங்களும் உள்ளது தான் வேதம் வேதத்திலிருந்து தான் ஏழு ஸ்வரமும் உருவாகுது அதுதான் காந்தர்வ வேதம்னு பேர் சங்கீதத்துக்கு இந்த காந்தர்வ வேதம்ங்கிறது சாமவேதத்தினுடைய உபவேதமாக வருது காந்தர்வ வேதம் எல்லா வேதத்திலையுமே சப்தஸ்வரமும் உண்டு ருக்வேதத்திலையும் உண்டு யஜுர்வேதத்திலையும் உண்டு சாமவேதத்திலையும் உண்டு அத்தர்வண வேத எல்லா வேதமும் வந்ததுன்னா அதில் சப்தஸ்வரமும் இருக்குது அந்த சப்தஸ்வரமும் உள்ள ரேகைகளில் இருந்து உருவாகுது தான் பாட்டு பாடுற பொழுது தாளம் போட்டுண்டு சொல்லணும் தாளம் போட்டுண்டு பாடணும்னு கட்டுப்பாடு அப்படி தாளம் போடணும் ஏன் தாளம் போடணும்னா கையில் உள்ள ரேகைகள்லேருந்து அந்த ஸ்வரம் உருவாகுறது அந்த தாளத்தை தட்டி தட்டி நாம் பாடுற பொழுது ஸ்வரம் பெசகாமல் பாடுவோம் அப்படிங்கிற ரகசியம் இருக்கு அதில் நாம் என்ன நினப்போம்னா தாளம் மாறாமல் இருக்கும் அப்படின்னு நினைப்போம் அதுவும் ஒரு விஷயமாக எடுத்துட்டாலும் முக்கியமாக அதில் உள்ள ரகசியம் என்னென்னா கையில் உள்ள ரேகைகள்லேருந்து தான் அந்த ஸ்வரங்கள் உற்பத்தி ஆகுது தான் காயத்ரி மந்திரம்ங்கிறதும் இந்த வேதத்திலிருந்து வந்தது தான் காயத்ரியாக வேதமூலத்துவாது வேத பர்வ சுகீயத்தே இந்த காயத்ரி மந்திரமும் வேதத்திலிருந்து நாம் எடுத்து ஜபம் பண்ணுறதுனால அதுக்கு உள்ள ஸ்வரங்கள்லாம் நம்முடைய ரேகைகளில் இருக்குது ஆகையினாலே அந்த ரேகைகளில் கட்டவிரலை வச்சு ஜபம் பண்ணணும் காயத்ரியாக வேதபீஜத்வாது பர்வபிஷ்ட ஜபஸ்மிருதஹா அப்படின்னு கட்டவிரல் இல்லாமல் ஜபம் பண்ண ஜபம் பண்ணப்படாதுன்னு சாஸ்திரம் கட்டவிரலோடு தான் ஜபம் பண்ணணும் அந்த கட்டவிரலை அந்த ரேகைகளில் வச்சு ஜபம் பண்ணணும் அங்குஷ்டேன வினாஜபியம் கிருதம் தது அஃபலம் பவேத் அப்படின்னு மகரிஷி நமக்கு காண்பிக்கிறார் கட்டவிரலை ஒவ்வொரு ரேகைகள்லையும் வைக்கிறதுனால அந்த ஸ்வரமானது நமக்கு சரியான அளவில் உற்பத்தி ஆகிறது அப்படி ஜபம் பண்ணணும் அப்படி ஜபம் பண்ணாமல் போனால் அதற்கு பலம் இல்லாமல் போயிடுறது அதாவது இந்த சீடி இந்த மாதிரி மிஷின்கள் போடுற சப்தம் மாதிரி தான் ஆயிடுறது நாம் சொல்கிற மந்திரமும் உயிரில்லாத சப்தமாக போயிடுறது அதே போல் ஒவ்வொரு விரலையும் நாம் கட்ட விரலை வைக்கிறதுனால பலன்கள் ஏற்படுறதுன்னு கௌதமர் நமக்கு காண்பிக்கிறார் அங்குஷ்டம் மோட்சதம் வித்தியாது தர்ஜினி சத்ருநாசினி மத்தியமா தனகாமாயாக அனாமிகா பௌஷ்டிகி ததா கனிஷ்டா த ரஷணி ஜபகர்மணி சோபனா அதாவது நாம் கட்ட விரலை ஜபத்துக்கு உபயோகப்படுத்துறதுனால மோக்ஷம் நமக்கு கிடைக்கிறது தர்ஜினின்னு சொல்லக்கூடியதான ஆள்காட்டி விரலை நாம் ஜபத்துக்கு உபயோகப்படுத்துறதுனால நமக்கு சத்ருக்களே இருக்க மாட்டான் மத்தியமானு சொல்லக்கூடிய நடுவிரலை நாம் ஜபத்துக்கு உபயோகப்படுத்துறதுனால நடுவரலும் மோதரவிரல் இது ரெண்டும் நாம் ஜபத்துக்கு உபயோகப்படுத்துறதுனால பௌஷ்டிக்கி ததா தேகத்தில் ஆரோக்கியமானது ஏற்படுறது கனிஷ்டா ரக்ஷணி புரோக்தா சுண்டு விரல் கனிஷ்டான பேர் அந்த சுண்டு விரலை நாம் ஜபத்துக்கு உபயோகப்படுத்துகிறதுனால சோபனா நல்ல மங்களங்களை நாம் அடைகிறோம் அப்படின்னு இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இதில் நாம் ஏதாவது ஒரு வரலை விட்டுட்டோ அல்லது சரியான முறையில் நாம் அந்த கட்ட விரலை அந்த ரேகைகளில் வைக்காமல் நாம் ஜபம் அது பண்ணாத மாதிரி ஆறுதுங்கிறது ஒன்றும் தப்பாக பண்ணினதாக ஒரு பாபம் வருது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அதற்கு பிராயச்சித்தம் வேறு சொல்கிறார் கௌதமங்கிற மகர்ஷி பிராணாயாம திரயம் கிருத்தா கிருதப் பிராசனம் அதாவது அந்த விரலையை நாம் சரியான முறையில் ஒன்று ரெண்டுன்னு எண்ணாமல் கண்ணா நாம் இந்த கட்ட வரலை வச்சு எண்ணின்னா அந்த பாபம் நமக்கு புத்தியை கெடுச்சிடும் பைத்தியம் முடிச்சிடும் புத்தி பிரம்சம் வந்துவிடும் அதனால் என்ன பண்ணணும்னா மூணு தடவை பிராணாயாமம் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் நெய் சாப்பிடணும் சாப்பிட்டால் அந்த தோஷம் போகிறது அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா இந்த ஒரு ஒரு இருக்குன்னா அந்த ரூல் படி நாம் போகணும் அதில் மாறி போனால் அதுக்கு பனிஷ்மெண்ட் வேறு கொடுத்துருக்கா நம்முடைய மகரிஷிகள் இதை நாம் மனசில் வச்சுண்டு அந்த ஜபத்தை பண்ணணும் இதில் மேற்கொண்டு கட்டுப்பாடுகள்லாம் இருக்கு அடுத்தடுத்த உபன்யாசங்களில் பார்ப்போம்